நாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோஜய உதீரையே வியாசாச்சார்தரை வணங்கி இவ்வாழ்க்கையில் உண்டான தர்மங்களையெல்லாம் அறிந்து வெற்றி நடை போட வேணும் ஜயம் ஏற்பட இந்த ஸ்லோகத்தாலே வேண்டப்படுகிறது நாராயணனுடைய அவதாரமாகவே வியாசர் பிறந்தார் நரர்களுக்குள்ளே உத்தமனாய் மனிதர்களுக்குள் மாணிக்க மனிதகுல மேம்பாட்டுக்காகவே தர்மத்தை எழுதி வைத்தார் அவர் யக்ஷனின் வாயிலாக பல கேள்விகளை கேட்டு அதற்கு தர்மபுத்திரன் கூறும் பதில்களை மகாபாரதத்தில் எழுதிவைத்தார் அதில் தான் ஒரு ஒரு கேள்வியாக நாம் பார்த்துக்கொண்டு வருகிறோம் கடந்த நாள் சந்திக்கும் போது இல்லறமே நல்லறம் பிரம்மச்சரிய விரத்தவிட சன்னியாசர்மத்தைவிட வானப்பிரஸ்தத்தை விட கிரகஸ்தாசிரமத்துக்குண்டான வேறுபாடு அதில் இருக்கக்கூடிய நன்ம தீமைகள் இல்லாள் தர்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் எவ்வளவு உயர்வு அந்த இல்லத்துக்கு ஏற்படுத்துகிறது என்பதை எல்லாவற்றையும் பார்ப்போம் ராமானுஷருடைய சிஷ்யர்களுக்குள் பிரதானமானவராய் முதலியாண்டான் என்பவர் எழுந்துருளியிருந்தார் அவர் ராமனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுபவர் என்று பெயரற்றவர் அவரை பத்தின ஸ்லோகம் அந்த முதலியாண்டானுடைய திருக்குமாரருக்கு கந்தாடையாண்டான் என்ன திருநாமம் இவர்கள் எல்லாருமே இல்லறத்தில் தான் ஈடுபட்டு வந்தார்கள் இவர்களுக்கு இல்லறந்தான் சரி சன்னியாசிகுல தலைவரான ராமானுஜரே பணித்தார் ஒரு முறை முதலி ஆண்டானுக்கு அடுத்தவருடைய திரு மகனாரான கந்தாடைய ஆண்டானுக்கு இல்லறத்தில் வெறுப்பு ஏற்பட்டு நாங்கள் துறவலம் மேற்கொள்வதாக இருக்கிறோம் சன்னியாச ஆசிரமத்தை நீர் கொடுக்க வேணும் அப்படின்னு ராமானுஜரிடத்திலே வேண்டினார்கள் ராமானுஜரே சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஆனால் அவர் தன் சிஷ்யரை பார்த்து கூறுகிறார் நீங்கள் இல்லறத்திலேயே இருங்கள் ஆச்சாரியர்களாக இருங்கள் சிஷ்யர்களை திருத்துங்கள் அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து நம்மோடே தொடர்பை ஏற்படுத்தி திருமகள் கேள்வனுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆட்படுத்துங்கள் நீங்கள் இல்லறத்தில் இருந்து ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கலாம் என்று அன்றே ஆணையிட்டார் அவர்கள் அனைவரும் இன்றும் கந்தாடையார்கள் கந்தாடையார்கள் கொண்டாடப்படுகிறார்கள் அந்த கந்தாடையார்களுடைய வம்சத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு கோயில் அண்ணன் என்பவர் அவதரித்தார் வரத குரு அவருக்கு திருநாமம் ராமானுஷரும் பிற்பாடும் மனவாள பிறந்தார் முதலியாண்டானுடைய வம்சத்திரே கோயில் அண்ணன் திருவதாரம் பண்ணினார் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற கால வேறுபாட்டை சொல்றேன் ராமானுஷர் இருந்த காலம் ஆயிரத்தி பதினேழு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இருபது பன்னிர பதினோரா நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த ராமானுஷரே தான் திரும்ப பிறந்தார் மணவாள மாமணிகள் திருநாமத்தோட திருக்குறூர் பக்கத்திலே ஆழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிலேயே அவதரித்தார் ஆதிசேஷனே தான் ராமானுஷர் ராமானுஷரே தான் மணவாள ஆதிசேஷனே தான் மணவாள மாமணிகள் மணவாள மேலே ஒரு ஆதிசேஷன் படம் விரித்து அது நம்பெருமாளே சமர்ப்பித்தார் ராமானுஜர் காலத்தில் அவருக்கு முதலியாண்டான் கண்டாடையாண்டான் அவர்கள் வம்சத்தில் கோயில் அண்ணன் திருவவதாரம் பண்ணினார் அந்த அண்ணன் சுவாமிக்கு ஒரு முறை இல்லறத்தில் வெறுப்பு ஏற்பட்டு மனவாள மாமன்களிடத்தில் போய் எனக்கு சன்னியாசம் கொடுக்க வேணும் என்று வேண்டினார் அப்ப மனவாள மாமனிகள் அவருக்கு பதில் கூறினார் நம்முடைய முன்னோர் முன்னோரான ராமானுஷர் முதலியாண்டான் ராமானுஷர் அவர்களுக்கு என்ன எடுத்துரைத்தார் உங்களுக்கு சன்னியாசா இல்லறத்திலேயே இருங்கோல் சிஷ்யர்களை திருத்துங்கோள் அதுல இருந்து நீங்கள் ஆச்சாரியர்களா இருக்க என்று பணித்தார் அதனால நான் அந்த மரப மாத்திரதா இல்ல உங்கள் குடும்பம் இல்லறத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மனவாளமாமணிகளும் சாதித்திருக்கிறார் அப்ப ரெண்டு சன்னியாசிகள் தங்கள் சிஷ்யர்களை பார்த்து நீங்கள் நன்கு மனைவி மக்களோட இருந்து அவர்களை தர்மத்தில் ஈடுபடுத்தி தர்மத்தில் ஆசை இருக்கிற மனைவியோட ஆச்சாரிய புருஷர்களாகவே இருக்கலாம் என்று பணித்தார் இன்னைக்கு அந்த கண்டாடையார்களுக்கு ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் உள்ளார்கள் அவர்கள் ஆச்சாரிய புருஷர்களாக கொண்டு ராமானுஷருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இப்பேற்பட்டதும் இல்லறத்தில் நடந்திருக்கேன் இதே நம்மாழ்வார் ஒரு பாசனத்தில் சரி திருமங்கி ஆழ்வார் பாசரமா இருந்தாலும் சரி இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் அருகால சிறுவண்டே தொல்தேன் சிஷ்யரா இருக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கார் அவர் தான் எனக்கு சங்கசக்கர இலச்சினையை பிரசாதிக்கிறார் அந்த ஆச்சாரியனுடைய ரெண்டு திருவடிகள் அந்த ஆச்சாரியனுடைய மனைவியனுடைய ரெண்டு திருவடிகள் அந்த ஆச்சாரியனுடைய பிள்ளையோட ரெண்டு திருவடிகள் ஆறு திருவடிகள் அருகால சிறுவண்டேனு அழ்வார் சாதிக்கிறார் அந்த ஆறு கால்களை நம் தலையால தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இல்லறத்தில் ஈடுபட்டு கிரகஸ்தர்கள் நன்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருந்து வந்துள்ளார்கள் இது இத்தனை நேரமும் நான் சொன்னது மனைவி எவ்வளவு முக்கியம் அவளுக்கு தர்மத்தில் இருக்க வேண்டிய எவ்வளவு முக்கியம் இல்லறம் எவ்வளவு சிறந்த அறம் அப்படின்னு சொல்றதுக்காக உடனே ஓ சன்னியாசாஸ்திரமம் குறவுன்னு சொல்லுட்டார் என்று தப்பா எடுத்துக்கவே கூடாது சன்னியாசாஸ்திரமத்தின் சிறப்பே தனி இல்லைனா ராமானுசர் அப்படி இருந்திருப்பாரா மனவாரமாமணிகள் எழுந்துள்ள ஆடவந்தார் முற்பட்டவர் இருப்பரா அது தனிச்சிறப்பு கொண்டதுதான் ஆனால் அனைவரும் சன்னியாசிகள் ஆகிவிட முடியாதே மேலும் சன்னியாசிகள் அனைத்தையும் அடக்க தெரிந்தவர்கள் ஆக முடியும் நம்மால் அந்த அளவுக்கு திறன் இல்லை ஆனால் ஆசை இருக்கு வைகுந்தத்துக்கு போனோம் பக்தி பண்ணுங்கிற ஆசை இருக்கு புலன்களை நம்மால முழுக்க அடக்கிறதுக்கு முடியலே சம்சாரத்தில் அத்துணை வெறுப்பு ஏற்படவில்லை ஆகையாலே நாம் இல்லறத்தில் இருந்து இருவருமாக சேர்ந்து தர்மத்தை நடத்தி பக்குவம் அடைந்து மெதுமெதுவே பற்றுதல் நீங்கி போய் இருவருமாக பெருமானை வைகுந்தத்தில் அடையலாம் இதெல்லாத்துக்கும் அடிப்படை தேவை மனைவிக்கு தர்மத்தில் ஆசை இருக்க வேண்டும் அது இருந்துவிட்டால் நல்லறமாக போகிறதுங்கிறதை கீழே நூத்தி கேள்விக்கு பதிலாக பார்த்தோம் இனி இன்று பார்க்க வேண்டிய கேள்வி நூத்தி கேள்வி அக்ஷயோ நரக்கஹான் ாப்ததே பரத ரிஷபே பரத ரிஷப பரதகுலத்தில் உதித்தவர்களுக்குள் உயர்ந்தவனே தர்மபுத்திரா இதற்கு பதில் சொல் அக்ஷயோ நரக்கா அக்ஷயம் குறைவில்லாததான அழிவில்லாததான நரக்கம் நரக்கம் கேனப்பிராப்ததே யாரால் அடையப்படுகிறது அழிவில்லாத நரக்கம் யாரால் அடையப்படுகிறது நரக்கம் அழியாதுன்னு நமக்கே தெரியும் இப்ப இங்க அழிவில்லாத நரக்கம் எது சொல்றா இவன் கண்டிப்பா நரக்கத்துக்கே தான் போனும் அந்த நரக்கம் விட்டே பிரியாது திரும்ப திரும்ப நரக்கத்துக்கு தான் போறார் அப்படிங்கறது யாருக்கு என்னமோ வைகுந்தம் அழிவில்லாத வைகுந்தம் யாருக்கு கிடைக்கும் கேள்வி நம்ம இப்படி வேணா கேட்கலாம் யாரெல்லாம் நிச்சயமா வைகுந்தத்துக்கு போறார்கள் சமிபக்தர்கள் போறார்கள் சரணாகித்தர்கள் போறார்கள் பதில் சொல்லலாம் ஆனா இது கேள்வி எப்படி இருக்குன்னா கண்டிப்பா நரக்கத்துக்கு யார் போயே தீர்வர்கள் என்ன ஆசையா யக்ஷன் கேள்வி கேட்டிருக்கான் தர்மபுத்திரன் பதில் சொல்ல போறார் பேர் பல பேர் நரக்கத்துக்கு செல்வார்கள் ஆனா இந்த இடத்துல மூணு பேர் கண்டிப்பா செல்வார்கள் அவர்களுக்கு நரக்கம் இல்லாமல் போகவே போகாது அப்படின்னு தெரிவிக்கிறார் கொஞ்சம் நீளமான பதில் பிராமணம் யாச்சமானம் அகிஞ்சனம் பச்சான் சக அக்ஷயம் நரகம் பிரஜேது அவன் கண்டிப்பா அழிவில்லாத நரக்கத்தை அடைகிறான் யார் இந்த இடத்துல அழிவில்லாத நரக்கம் ம தர்மராஜனுடைய மட்டும் அர்த்தம் அணிக்க வேண்டாம் அழிவில்லாத நரக்கம்ங்கிறதுக்கு மீண்டு மீண்டுக்கும் மூப்புக்கும் ஆளாக்க கூடிய சம்சாரம் இந்த லோகத்தில் பிறவி இருக்கிறது ஒன்று மாறி மாறி பலபிறப்பும் பிறத்தல் நானே நானித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்று திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார் இந்த லோகத்திலே திரும்ப திரும்ப பிறந்து இரத்தலே நரக்கம் சொல்லப்படுகிறது எங்கோ போய் நரக்கத்துலதான் துன்பம் அனுபவிக்க வேணுங்கறது அல்ல நம்முடைய பாபம் புண்ணியம் முதலான கர்மங்கள் அந்த கர்மத்தால உடல் பிறவி எடுக்கிறோம் மாறி மாறி பிறந்து இறந்து கொண்டிருந்தாலே நரக்கம் நரக்கம்னா என்ன துன்பப்படுற இடம் இங்க இன்பம் ஆரம்பிச்சமா இந்த சரீரம் ஏற்பட்டாலே துன்பம் ஆரம்பிச்சுடுறது அந்த சரீரங்கிறது பிறவி பிறவின்னாலே மரணம் வந்தா போறது பிறப்பு இறப்புகளாகிற சுழற்சி அதையே நரக்கம்னு சொல்லலாம் நம்மாழ்வார பகவான் மோக்ஷத்துக்கு அழைச்சின் போயிட்டு இருக்கார் அவர் நரகத்துக்கு போகவே இல்லகத்தின் வழியாக பெருமாள் அழைச்சின் போல அச்சராதி மார்க்கத்துல தான் அழைச்சின் போறார் ஆனா அழ்வார் சொல்றார் தன் நெஞ்சை பார்த்து இத்தனை நாள் இந்த பூமியில சம்சாரத்திலிருந்துமே நெஞ்சு இதுதான் நரகம் இத பார்த்து நன்னா ஒரு தினம் எல்லி போ என்றார் நெஞ்சு கேட்டு அழுவீர் ஒன்னு எம பட்டினம் கண்டையே நாம் வழியா அந்த போதுல சொல்ல சிரிச்சு போ என்ன நம்மாழ்வார் தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் ஆக திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புகளில் உழன்றாலே நரக்கம் அப்ப அந்த நரக்கமாக சம்சாரம் எப்போது கிட்டுகிறது யாருக்கு கிட்டுகிறது முதலாள சொல்றாள் பிராமணம் ஸ்வயம் ஆகூய யாசமானம் அகிஞ்சனன் பிராமணம் கையில எதுவுமே இல்லாத அந்தணன் ஒருவன் சல்லி காசில்ல யாரோத்தர் தானம் கொடுத்தாத்தான் இவன் வாழ முடியும் நல்லவன் சாஸ்திரம் வாசித்தவன் சாஸ்திரத்தின்படி நடக்கும் அவன் அப்படிப்பட்ட கை முதல் ஒன்னும் இல்லாத கையில ஏதும் இல்லாத அந்தனன் யாசமானன் எடுத்து சாப்பிடக்கூடியவன் உஞ்சவிருத்தி பிராமணன் அப்படிப்பட்டவன் யாச்சிக்க வந்திருக்காரு அவன் இடத்தில் கண்டிப்பா உமக்கு நான் தனம் தரேன் உமக்கு சோறு போடுறேன் உமக்கு சொத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு கிடையாது என்று யார் ஒருத்தன் சொல்லுறானோ சஹா அக்ஷயம் நரகம் அவன் முடிவில்லாத சம்சாரத்தை அடைகிறான் நரகத்தை அடைகிறான் அப்ப கையில் ஒன்றுமில்லாத நல்ல குணம் படைத்தவராய் சாஸ்திரம் படித்தவராய் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பவராய் மற்றொரிடத்தில் பிச்சை எடுத்தே சாப்பிடக்கூடிய ஒரு அந்தணன் அந்த அந்தணனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுட்டு ஆனா பிற்பாடவரை ஏமாற்றி கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர சொல்லிட்டார்னால் அப்ப நேர பகவானுடைய திருவுள்ளம் கண்ணி போகிறது செவந்து போகிறது பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு கோபம் வந்து விட்டால் அப்ப எத்தனையோ நரக்கம் தானே நமக்கு கிட்டும் ஆஹா அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஒருத்தனுக்கு கொடுக்கறேன்னு சொல்லட்டு கொடுக்க மாட்டேன்னு மறுப்பது கூடாது இது யாருக்கா பொதுதான் ஒருத்தன் கஷ்டப்படுறார் தீனனா இருக்கார் பிச்சை எடுக்கிறார் அவர் பார்த்து உமக்கு நான் என்ன நல்லதெல்லாம் செய்யறேன்னு சொல்லட்டு அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேதி வச்சுட்டார் கவலையப்படாதீங்க மேலத்தை நான் பாத்துக்கிறேன் கல்யாண சத்திரத்துக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேதி நெருங்க நெருங்க இல்லேன்னு கைவிருச்சுட்டோம்னு சொன்னால் அப்ப அது பெரும் பாவம் அல்லவா ஒருத்தருக்கு கொடுக்கறேன்னு சொல்லுட்டு மாட்டேன்னு சொல்லக்கூடாது நூறு ரூபான்னு சொல்லாதீங்க நம்மால அம்பது தான் முடியுமா அம்பதுன்னு சொல்லித்தோமே ஏன்னா நூறுன்னு சொல்லிட்டு முடியாது விட நம்மால இயன்றதை மட்டும் கமிட் பண்ணிக்கலாம் ஒல்லியும் கடன் கொடுத்தா மேற்கொண்டு அம்புதான் வளரும் ஒருத்தர் நூறு ரூபாய் கடன் கேட்கிறாரா சமய அவ்வளவு தூரம் இல்லும் கடனை கொடுத்தா உமக்கு நமக்கு இருக்க நட்பு போய்டோ இந்தமாவே அப்படின்னு போயிடலாம் கூடாது அடுத்தவரை பத்தி சொல்ற வேதேஷு தர்மசாஸ்திரேஷு மிச்சா யோவை திஜாதிஷு தேவேஷு பித்ரு தர்மேஷு சகா அக்ஷயம் நரகம் விரேத் யார் இந்தந்த இடத்தில் பொய் கூறுகிறானோ அவனுக்கு கண்டிப்பா நரகம் கிடைக்கும் வேதேஷு வேதத்தின் விஷயத்தில் பொய் கூறுவது கூடாது வேதமே வேத நூல் ஓதுகின்றது கூறுவதோ அத பொய்யாக்கி கூறுவதோ செய்வதே கூடாது வேதம் என்னத்தை சொல்லிருக்கு அதை நாம படிச்சிருக்கோம்னு சொன்னால் அது சொன்னத்தை தான் எடுத்து சொல்லணும் யாருக்கோத்தருக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அது சொன்னத்தை மாற்றி சொல்லவே கூடாது வேதத்தின் ஓர் சொல்லை ஒழுங்காக சொன்னாலும் ோகத்தில் வாழ்த்துதான் உச்சமா வேதத்தை சொல்லக்கூடாது அதன் விஷயத்தில் பொய்யே சொல்லக்கூடாது வேதேஷு தர்மசாஸ்திரேஷு மனு தர்மசாஸ்திரம் முதலானவற்றிலும் பொய் கூறுவது கூடாது விஷயத்திலேயும் பொய் கூறுவது கூடாது தேவேஷு தேவர்கள் விஷயத்திலேயும் பித்ரு தர்மேஷு காரியங்கள் ஸ்ராத்தம் முதலான காரியங்கள் தர்ப்பணம் அமாவாச தர்பணமோ கிரகண தர்ப்பணமோ சிராத காரியங்களோ பித்திரு காரியங்கள் ஏதோ அது எதிலேயும் பொய் சொல்லுவது கூடாது இதுல யாரேன் ஒருத்தன் பொய் கூறினான் என்னால் அவன் மிளாத நரக்கத்தை தான் அடைகிறான் இரண்டாவது சொன்னார் மூணாவது சகா அக்ஷயம் நரக்கம் வித்யமானே தனே லோபாத் ஒருத்தன் பெரும் பணக்காரன் கையில நிறைய பணம் இருக்கு அப்ப வித்தியமானே தனே தனன் நிறைய கையில இருக்க இருக்கிற பணத்துல துளி கூட நாட் இன்டரஸ்ட் இன் பார்ட்டிங் அதை இன்னொருத்தர் இடத்துல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அதனாலே தானபோக விவர்ஜிதா ஏழை பாடகர் ஒருத்தருக்கு கூட ஒண்ணுமே குடுக்க மாட்டார் அப்படி கொடுக்காது இருக்கிறவர் ஒருத்தர் அப்படி இருக்கிறவர் புகழுக்காக வேணும்னு கொடுக்கறேன்னு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிட்டு கொடுக்காமலே இருந்துட்டாருனா ஒத்துருக்குமே ஒரு சல்லிக்காச்சு கொடுக்க மாட்டார் ஆனா கொடுத்தோங்க புகழ் வரணும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நரக்கம் பிரஜே ஆஹா நம்மாலி என்றதை கொடுக்க வேண்டும் பட்டாட்டோப்பண்ணி மத்தொருத்தருக்கு அறிவிக்காமலே கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதைத்தான் கமிட் பண்ணிக்கணும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்வது கூடாது கொடுக்கும் விஷயத்தில் பொய் கூறுவதும் கூடவே கூடாது இதுல யார் மாறி நடந்தாலும் அவன் அடைகிறான் அப்படிங்கறது கேள்வி மேலும் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்